السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئة عامالنا ما يغذي الله فلا مدللا وما يغذي فلا حذي الله وأشعد أن لا إله إلا الله وقته لا شريكلا وأشعد أن محمد عبده رسوله اللهم صلي على محمد وعلى آل محمد அனுப்பி வச்சாங்க அமீராக போட்டு நபிசுல்லம் பல்வேறு பிரதேசங்களுக்கு நபிசுல்லம் ஆட்களை அனுப்பி வைத்தாங்க அதுல ஒரு நபர் தான் அலிரதியுல்லானு அவர்களை எமன் தேசத்திற்கு ஒரு பகுதிக்கு அமீராக நியமித்து ரசூல்லா வந்து அனுப்பி இருந்தாங்க அந்த கட்டத்தில் ரசூல்லாம் அனுப்பி வைத்திருந்த அலி அங்கு அரசாங்க வேலையாக ஒரு வெளி இடத்துக்கு போயிட்டு வராது எம்எல்ஏ போயிட்டு திரும்ப வரும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அங்கு சதக்காவாக வந்த அந்த ஒட்டகத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அங்க வந்த சில ஆடைகளையும் அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இத பார்த்த உடனே அழியுலான்னு வராங்க திரும்ப வராங்க திரும்ப வந்து பார்க்கும்போது அவர்கள் அந்த ஒட்டகத்தை பயணத்துக்கு தயாராக்குவாங்கல்ல அந்த மேல உட்காரத்துக்கு அந்த செட்டப்லாம் போட்டுருப்பாங்க அதோட அச்ச பாக்குறாங்க அச்ச பார்த்த உடனே இது பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அலிர் இல்லுவோ அவர்கள்ட்ட வந்து திரும்ப வாங்கிக்கிறாங்க திரும்ப வாங்கி அத வைத்திருமாலே வச்சுக்கிறாங்க உடனே அந்த சில சகாபாக்கள் என்ன பண்றாங்க வந்து அலிர் இல்லு பொது பணத்தில இருக்கக்கூடிய அந்த ஒட்டகங்களை அவர் எடுத்துக்கொள்றாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண வராங்க கம்ப்ளைண்ட் பண்ண வரும்போது நபிசுல்லா மதினாவுக்கு வராங்க மதினாவுக்கு ஒரு சஹாபி வந்து யார் ரசூல்லா இந்த மாதிரி அலிர் இல்லானு இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு இப்ப கூட இன்னொரு சஹாபி இருக்கிறாரு அந்த சஹாபி வந்து சரிதான் இவர் சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லி அங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அலிர்லானிருக்காரு உடனே சொல்லி அந்த சஹாபியுடைய கால அதாவது முட்டி பகுதியில காலில் கை வச்சு திரும்ப கேட்கிறாங்க முட்டில கை வச்சு நீங்க திரும்ப அழிய வெறுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதற்கு வந்துட்டு ஆமா நான் அலிர்ல்லானு வெறுக்கிறேன் அப்படிங்கிறாங்க உடனே நபி சொல்லா அலுவலம் அவர்களுக்காக நீங்க அலிர் அல்லானுவை நீங்க நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துவாவும் செய்வாங்க அந்த சகாபி சொல்லி காட்டுறாரு அதன் நான் அலிர் வெறுக்கவே இல்லை அலிரல்லுவை போல விருப்பத்திற்குரிய நபர் வேற யாருமே இருந்தது இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அதே போல ரசூல்லாய் சொல்லாஹம் ஹஜ்ஜத்து வதால ஹஜ்ஜா முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது கதர்ஹும் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கும்போது ரசூல்லாய் சொல்லி சொல்லம் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அந்த நேரத்திலையும் நபி சொல்லம் அலி நல்ல பத்தி ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் யார் வந்து என்னை தேர்ந்தெடுத்துக் கொள்றீங்களோ அவர் அலியும் நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறாங்க மௌலாங்கிறது நண்பர் கிடையாது நண்பருக்கும் மேல பாதுகாவலர் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் கொள்ளது நண்பர்னு நம்ம லிட்டரலா அந்த மீனிங் எடுத்துக்கொள்ள முடியாது நண்பருக்கும் மேல ரொம்ப உற்ற தோழர் என்ன அந்த மாதிரி நினைக்கிறீங்களோ மவுளாக எடுத்துக்கொள்றீங்களோ நீங்க அழியையும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு குறிப்பிட்டு கூற்றைக்கள் வந்து ரொம்ப பாரதூரமாக எடுத்துட்டு போயிட்டாங்க அலிரல்ல வெறுக்காதீங்க அலிர் இல்லா நோய் நேசிங்க அப்படின்னு நபிசுல்லா இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் புரிந்து கொண்டார்களோ அங்கிருந்த நபர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த மாதிரி புரிந்து கொள்ளாமல் வந்து ரொம்ப அவுட் ஆப் பவுண்டரிக்கு போயிட்டாங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டஸா அலிர்லானுவே நேசிக்கல அல்லா ரசூல் எதாவது கட்டல இட்டாங்களோ அதை தாண்டி ஷியாக்கல் போறதை எந்த மாதிரி நமக்கு அலிர்லானு நேசிக்க கத்து குடுத்தாங்களோ அந்த மாதிரி நேசிக்கணும் அப்படிங்கறத நாம இங்க கருத்துல கொள்ளணும் அதே போல அலிர் அல்லானு இஸ்லாத்தில் எவ்வளவு முக்கியமானவர் அப்படிங்கறத நாம இங்க சிந்திச்சு பாக்கணும் நபி சொல்லா அலுவலம் தாவா பணியை தொடங்கிய நாள்ல அலிர் அல்லானு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க அதே போல நபிசுல்லா மகனை திருமணம் முடிச்சாங்க நபிசுல்லா நெருங்கிய உறவினர் வாரிசுகள் வாரிசுகள் அலில் வந்தவர்கள் தான் ஹசன் ஹுசைன் ரசூல்லு அவர்களுடைய லீனியன் தான் இன்னைக்கு இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கு அவ்வளவு சிறப்புக்குரிய அலில்லானுவை அல்லாஹூல் எப்படி நேசிக்க சொன்னாங்களோ அது போல நேசிக்கணும் அப்படிங்கிறத இங்க நம்ம கருத்துல கொள்ளணும் அடுத்த ரசூல்ல சொல்லா அரசுலாம் மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு ஹஜ் எல்லாம் முடிச்சுட்டு மதினாவிற்கு வந்தது பிறகு அந்த ஹிஜ்ரி பதினொன்னாம் ஆண்டு ஆரம்பத்தில் அங்கு ரசுல்லா சல்லா அலுவலம் ஒரு மாதம் ஒரு மாதம் முகர்றம் மாதம் மதினாவில் இருக்கிறாங்க அதன் பிறகு சஃபர் மாதத்தில் உசாமா பின் ஜயித் ரதியுல்லூ இவர்களை நபி சொல்லா அலுவலம் அவர்கள் ஒரு படையை திரட்டி அவருக்கு அமீராக வைத்து பல்கா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க இந்த பல்கா அப்படிங்கிற இடம் ஷாம்ல உள்ள ஒரு இடம் ரசூல்லா சல்லாஹம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னா உசாமா பின் ஜயித் ரதியுல்லானுக்கு உங்களுடைய குதிரைகளை நீங்க ஓட்டிட்டு போங்க எங்களுடைய தந்தை கொல்லப்பட்டாங்களோ அந்த இடத்துக்கே ஓட்டி போங்க உசாமாபின் ஹாரிசா ரதுல அவர்கள் நபிசுல்லா வளர்ப்பு மகன் அவர்கள் முகத்தா யுத்தத்தில் இந்த இடத்துல தான் கொல்லப்பட்டாங்க அந்த இடத்துக்கே நீங்க போங்க அப்படின்னு நபிசுல்லா மனுப்பி வைக்கிறாங்க இங்க பாருங்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னா நபிசுல்லா இந்த ரோம தேசத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு மூத்த யுத்தம் மூத்த ஆயிரத்துக்கு அனுப்புறாங்க அதன் பிறகு நபிசுல்லா அலுவலம் அவர்களே தபுக்கை முன்னிறுத்தி தபுக்கு செல்றாங்க போர் செய்ய அடுத்தது சில ஷராயாக்களும் நபிசுல்லா அனுப்புறாங்க அதன் பிறகு எந்த இடத்துல உங்கள் தந்தை கொல்லப்பட்டாரோ அதே இடத்துக்கு போங்க அனுப்பி வைக்கிறாங்க அப்ப அங்க என்னன்னு சொன்னா உசாமா பின் ஜீது ரது செல்லக்கூடிய அந்த படையில அவருடைய வயது வந்து பதினெட்டு டு இருபது இந்த வயசு அவருக்கு ரொம்ப சிறுவராக இருந்தார் இந்த படையில மிக முக்கியமான சகாபாக்கள் வயதான சகாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க அந்த நேரத்தில் கருத்து வந்துருச்சு அவங்களுக்கு இவ்வளவு நமக்கு வந்து இங்கு அமீராவை போட்டு அனுப்புறதா அப்படிங்கிற ஒரு சலசலப்பு என்னன்னு சொன்னா சிலர்கள் தான் இந்த சலசலப்பு உறுதியான சகாபாக்கள் இல்ல சிலர்கள் என்ன சொல்றாங்க இன்னொரு சாரர்கள் அவங்களுக்கு என்ன கருத்துன்னு சொன்னா இவர் வந்து ஒரு அடிமை இனத்தில இருந்து வந்தவரு இவருடைய தந்தையும் அடிமை இவருடைய தாயும் அடிமையாக இருந்தவங்க இவர் வந்து நம்மள வந்து அமீராக இருக்கிறதா இவருக்கு அது நமக்கு அமீராக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு சலசலப்பு இந்த விஷயம் நபிசுல்லாத்துக்கு வந்த பிறகு இந்த ஹதீஸ் வந்து சவி புகாரில் பதியப்பட்டிருக்கு நபிசுல்லா நீங்க நான் இவரை நியமிச்சதை குறித்து நீங்க வந்து மாற்று கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க இவருடைய தந்தையுடைய நியமனத்தையும் நீங்க வந்து நீங்க நிராகரிக்கிறீங்கன்னு அர்த்தம் இவர் தந்தையை நீங்க வந்து நிராகரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த இதை நிராகரிக்கன்னு சொன்னா என்ன நிராகரிக்கீங்கன்னு அர்த்தம் இவர் தந்தையோட அந்த இடத்திற்கு ஒரு தகுதியான ஆள் யாருமே இல்ல நான் அவர் தந்தையை வந்து நேசத்திற்குரியவராக எனக்கு இருந்தாரு அவர் மரணித்த பிறகு இவரும் நேசத்திற்குரியவராக இருக்கிற கட்டளை மாதத்தில் நபிசுல்லாம் அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வைக்கிற அனுப்பி வைத்து அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க மதினால படை திரட்டுவதற்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க முன்னாடி அவுட் கோர்ஸ் அதாவது மதினாவுடைய வெளிப்புறத்துல அவங்க தங்கியிருப்பாங்க மற்ற படைகள்லாம் அவங்க பொருளாதாரம் வாகனங்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடும் போயிட்டார் மரண நேரம் நெருங்கிருச்சு எல்லா மனிதருக்கும் மரணம் இருப்பது போல நபிசுல்லாசனத்துக்கும் மரணம் உண்டு அப்படிங்கறத அல்ல பல இடங்கள்ல குரான்ல குறிப்பிட்டு காட்டுவான் குறிப்பிட்டு காட்டுக்கலாம் குறிப்பாக அந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம் தொண்ணூத்தி மூணாவது நான்கு மற்றும் ஐந்தாம் வசனம் மேலும் பிந்தியது அதாவது மறுமை முந்தியதை விட சிறந்தது இன்னும் உமது இறைவன் வெகு விரைவில் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான் உயர் பதவிகளை கொடுப்பான் உயர் பதவிகளை கொடுப்பான் சொர்க்கத்துக்கு போனா மரணிச்சே ஆகணும் இது மக்காவிலே இறங்கிய வசனங்கள் நபிசுல்ல மரணம் இருக்கு அப்படின்னு தெல்ல தெளிவாக அல்லா பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறான் அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது முப்பது மற்றும் முப்பத்தி ஓரா வசனங்கள் பார்த்தோம் நபியே நீங்களும் மரணமாகத்தான் போறீங்க இவர்களும் மரணமாகத்தான் போறாங்க பின்னர் நீங்கள் மறுமை நாளில் எல்லோரும் இறைவன் தத்தமது வாதங்களை எடுத்து வைக்க போறீங்க அடுத்த அத்தியாயத்தில் நபியே நாம் உமக்கு முன்னரும் எவருக்கும் நிரந்தர வாழ்வை கொடுத்ததில்லை நீர் இறந்து விட்டால் இவர்கள் மட்டும் என்றென்றும் வாழ்ந்து கொண்டு இருக்க போகிறார்களா ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படின்னு சொல்லிக் காட்டுறாங்க இந்த நாள் அடுத்தியாயத்தில் ஏற்று நூப்போ போயிடலாம் முனாஃபிகளோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு சென்ற அமர்வுகளே பார்த்திருக்கோம் ஆபத்து நபிஸ்லா மரணிச்சிட்டாங்க அப்படின்னு பிறகு அவங்க பின்னாடி போகக்கூடிய நிலைமை ஏற்பட்ட போது அல்லாஹ் வந்து வசனம் இருக்கலாம் முகம்மது ஒரு தூதர் அன்றி வேறல்ல திண்ணமாக அவருக்கு முன்பும் தூதர்கள் பலர் சென்றுள்ளனர் எனவே அவர் மரணித்தால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் முந்தைய வாழ்க்கைக்கு நீங்கள் சென்று விடுவீர்களா எவன் அப்படி செல்கிறானோ அவனால் அல்லாவுக்கு எந்த தீங்கையும் விளைவிக்க முடியாது அப்படின்னு நல்லா சொல்லிக்காட்டும் மேலும் நசூர் நூத்தி பத்தாவது அத்தியாயம் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை அல்லா சொல்றான் அல்லாவின் உதவியும் வெற்றியும் வரும்போது மேலும் அல்லாஹ் தன் மார்க்கத்தில் மக்கள் திரள் திரளாக நுழைவதை காணும் போது நீர் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக மேலும் அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பை ஏற்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிங்கிற அந்த வசனமும் தெளிவாக பொதுவாகவே பாவ மன்னிப்பு நம்ம எப்ப கேட்போம் பாவ மன்னிப்பு ஒரு ஒரு நச்சையல் செஞ்சு முடிச்சோம் அப்படின்னு சொன்னா அதன் பிறகு பாவ மன்னிப்பு இருக்கும் தொழுதோன்னா தௌபா செய்வோம் அஸ்தா சொல்லுவோம் அதே போல அஜ்ஜு முடிச்சாலும் அங்கு பாவ மன்னிப்பு தேடுவோம் இஸ்திக்கு பார்த்து தேடுவோம் அதே போல நபிசல்லுடைய அந்த தாவா பணி முடிவு கட்டத்துல இருக்குது நீங்க அதனால அல்லா விட்டா விட்டு பாவ தேடுங்க அப்படின்னு அல்லாவே கட்டல இடறோம் மேலும் வந்து மக்கள் சாரசாரையாக வரும்போது அது வெற்றிக்கு பின்னராக மக்கா வெற்றிக்கு பிறகு மக்கள் சார சாரையாக வருவதை நீங்க காண்பீங்க அப்ப நீங்க வந்து அல்லா பாவம் மன்னிப்பு கோருங்கே கட்டளை இடணும் எந்த அளவுக்கு சகாபாக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல உமர் ரதிகுல்லானோ இருக்கக்கூடிய ஒரு சபை அன்சாரிகளிலும் முகாஜர்களிலும் முக்கியமான பெரிய பெரிய சகாபாக்கள் எல்லாம் சபையில அங்க இபுனா அப்பாஸ் ரதியுல்லானோ அந்த சபையில உட்காந்துருக்காங்க அப்ப அவர் ரொம்ப சிறுவர் அவரை பார்த்து மத்த சகாபாக்கள் எல்லாம் கேக்குறாங்க இவரு சின்ன சகாபியா இருக்கிறாரு நம்ம இவ்வளவு பெரிய நபர்களா இருக்கிறோம் அந்த சபையில இவரு உட்கார்ந்து இருக்கிறதா அப்படின்னு அங்க அவருடைய இல்லை அங்க ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கறதுக்காக உமர் ரீவ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த அத்தியாயங்களை சொல்லி சூரா நசுர்ல இந்த அத்தியாயத்தை நீங்க எப்படி புரிஞ்சுகிட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க அப்ப இங்க இப்ப அப்பாஸ் ரத்தீவ்வான் என்ன சொல்றாங்கன்னா இது ரசூல்ல சொல்லுடைய மரணத்தை குறிக்குது அப்படின்னு அழகாம சொல்லி காமிச்சாங்க உமரதுலா சல்லா இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் ரசுல்லா சல்லாத்துடைய மரணம் நெருங்கி விட்டது அப்படிங்கறத அல்லாஹ் வந்து இங்க மறைமுகமாக குறிப்பிட்டு காட்டுறான் அடுத்து ரசுல்லா சல்லாஹுடைய மரணத்தை ஹதீஸ்கள் வாயிலாக பல இடங்களில் ரசூல்லா சல்லாஸ் ரதில்ல அனுப்பும்போது என்னுடைய கபரையும் பள்ளியையும் என்ன நீங்க பாக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி காட்டினாங்க அது மட்டும் இல்லாம ஹஜ்ஜு ரபிசல்லா செய்து கொண்டிருக்கும் போது அடுத்த வருடம் நான் இருப்பன அதனால என்னிடம் இருந்து நான் ஹஜ்ஜ எப்படி செய்யறேங்க கத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க அதன் பிறகு எப்பயுமே ஜிப்ரூலம் ரமலான் மாதத்தில் வந்து அந்த ஆண்டு மட்டும் இரண்டு முறை ரிவைஸ் அப்பவே பண்ணிருப்பாங்க அப்ப எனக்கு இரண்டு முறை வந்து ரிவைஸ் பண்ணாங்க ஜிப்ரஸ்லாம் அப்ப நான் இந்த வருடம் மரணி திருவன நினைக்கிறேன் சொல்லிக்காட்டாங்க அப்ப இது போல பல ஹதீஸ்களும் வருது நபிசுல்லா மரணம் சம்பந்தமாக பல ஹதீஸ்களும் வருது அங்கு ரசுல்லாய் சொல்லுவத்துக்கு அடுத்ததாக அல்லாஹலா ஒரு கட்டளை என்ன கட்டளை சொல்றான் இந்த சஃபோ அதாவது ஆண்டு சஃபருடைய மாதத்தில் அங்கு நபிசுல்லா அல்லசலம் திடீர்னு ஒரு இரவுல நடுப்பகுதியில இரவுடைய நடுப்பகுதியில அவருடைய பணியால் ஆகிய முகைவா ரோ அவர்களை வந்து எழுப்பி நீங்கூட வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை ஃபக்கி அதாவது ஜன்னத்துள் ஃபக்கி அங்க இருக்கக்கூடிய கபஸ்தான் அந்த மதினாவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கபர்ஸ்தானுக்கு கூட்டு போறாங்க கூட்டிட்டு போய் அங்கு நபிசுல்லா அங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அங்கு அடங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நபிசுல்லா பாவ மன்னிப்புக்காக துவா செய்யறாங்க அப்ப இது அல்லாவுடைய கட்டலையாம இருந்துச்சு அவருடைய அவங்களுடைய பாவ மன்னிப்புக்கெல்லாம் நபிசுல்லா அலுவலம் துவா செய்யறாங்க அங்க போயிட்டு கபருக்கு அருகில் நபிசுல்லா சென்று அசலாமு அலைக்கும் கபரில் அடங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் கங்கராச்சு நீங்க உங்களுக்கு வாழ்த்து செய்தியை நீங்க வந்து பெற்றுக் கொள்ளுங்க நீங்க வந்து இப்ப நபர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதா நீங்க அனுபவிச்சிட்டுல ஆரம்ப நேரத்திலே அவங்க அல்லாவுடைய பாதையில இறந்தவங்க மிகப்பெரிய அவர்களுக்கு நன்மை கூலியும் அதிகமாக உண்டு இப்ப வந்து முனாஃபிக்கங்கள் அதிகமாயிட்டாங்க எதிரிகள் நிறைய ஆயிட்டாங்க மக்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உண்டாக போது பின்னாடி வரக்கூடிய குறிப்பிட்டு காட்டி நீங்க ஆரம்ப காலத்திலேயே போயிட்டீங்க நீங்க உங்களுக்கு வந்து மக்கள் எல்லாம் எப்போ ஒன்றாக சேர்ந்து இருந்தாங்களோ அந்த காலத்திலே நீங்க மரணிச்சிட்டீங்க அதே போல இந்த கடுமையான நேரத்தில் அந்த கடுமையான நேரத்தில் நீங்க மரணிச்சிங்க உங்களுக்கு கூலியும் அதிகம் அப்படின்னு நபி சொல்லா அலம் வந்துட்டு சொல்லி காட்டிட்டு நீங்க உங்க நீங்க யாரெல்லாம் இங்க வைத்து விட்டு போனீங்களோ அதாவது உங்களுக்கு யாருக்கு முன்னாடி எல்லாம் வாழ்ந்து கொண்டாடி அவர்களை எல்லாம் இருக்கிறீங்க நீங்க நபிசுல்லா அவர்களுக்காக துவா செய்துட்டு வாழ்த்த சொல்லிட்டு இதன் சோதனைகள் சோதனைகள் குழப்பங்கள் ஒன்றன் பின்னொன்றாக வரும் எப்படின்னு சொன்னா இரவுல வந்து எப்படி இருள் படர்ந்து கொண்டே இருக்குமோ அதுபோல சோதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படி நபிசுல்லாம் குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்ப அன்றிலிருந்து இன்றைக்கு வரும் சோதனைகள் நமக்கு தொடர்ந்து கொண்டேதான் வருது நபிசிலாசம் காரணத்து காலத்திற்கு பிறகு முழுவதுமாக சோதனைகள் அதிகரித்துக் கொண்டு வருவதையும் தொடர்ந்து வருவதையும் நாம அது தீனிலையா இருக்கட்டும் துணியாவுடைய விஷயத்தில இருக்கட்டும் அனைத்து விஷயங்கள்லையும் சோதனை தொடர்ந்து கொண்டு அப்படிங்கறத நம்ம தெல்ல தெளிவாக பார்க்குது அதே போல நபிசிலம் சொல்லி காட்டினாங்க ஒரு காலம் வருதுன்னு சொன்னா அந்த காலம் முந்தைய காலத்தைய விட அது வந்து மோசமானதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க அப்ப அந்த மாதிரிதான் இருக்குது நபிசுல்லா முன்னறிவு என்னைக்குமே இருக்குறாங்க அல்லாத்தால வந்து எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இன்மையுடைய கருகுலங்கள் ட்ரெஷர் அது எல்லாத்தையுமே அடைஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் இங்கேயே வாழ்ந்து நிரந்தரமாக வாழ்ந்து இங்கேயே இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தா அல்லது அல்லாவை சந்தித்து சொர்க்கத்துடைய அந்த நிலவுகளை பெறுவதற்கான ஆப்ஷன் கொடுத்தான் கரு தேர்ந்த அல்ல சந்திப்பதை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு நபிசுல்லா சொல்லி காட்டுனா இது போல பல ஹதீஸுகள்ல குறிப்பிட்டு காட்டுறாங்க நபிசுல்லாக்கு மரண நேரத்துல கடுமையான காய்ச்சல் எந்த சொன்னா சஹாபாக்கள் சகாபாக்களுக்கு வந்து அவங்க போய் கையை வைக்க முடியாது அந்த அளவு சூடு கடுமையான தலைவலி ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சாங்க சாபாக்கள் தொட்டாங்க அப்படின்னு சொன்னா கையை ஒரு செகண்ட் கூட வைக்க முடியாத அளவுக்கு சூடு இருந்துச்சு அப்ப அந்த நேரத்தில் நபிசல அரசாங்க உங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இருப்பதை போல அதை விட இரண்டு மடங்கு எங்களுக்கு நபிமார்களுக்கு வந்து சோதனை அதிகமாக இருக்கும் சொல்லி காட்டினாங்க ரொம்ப கடுமையான காய்ச்சலும் கடுமையான தலைவலிக்கும் நபிசில அரசு உள்ளா இருந்தாங்க நபிசலம் வந்துட்டு அப்புறம் என்ன சொன்னா நபிசுல்லம் இந்த உண்மைக்கு கடைசியாக ஒரு உரை நிகழ்த்தணும் ஏழு வாளிகள் மதிநாள இருக்கக்கூடிய ஏழு கிணறுகள் இருந்து தண்ணியை குளிர்ந்த தண்ணியை கொண்டு வாங்க அப்படின்னு நபிசுல்லாம் அங்கு சகாபாக்களை அனுப்பி வைக்கிறாங்க சகாபாக்க போய் தண்ணியை எடுத்துட்டு ஊத்துறாங்க அந்த காய்ச்சலுடைய அந்த வீரியத்தை குறைப்பதற்காக நபிசுல்லுடைய காய்ச்சல் அங்கு வீரியம் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நபிசுல்லா அங்கு அவர்களா வந்து நடக்க கூட முடியல அவங்க வீடுக்கும் பள்ளிக்கும் ஒரு திரைதான் பக்கத்துல ஜஸ்ட் ஒரு திரைதான் அவங்க நகர்த்திட்டாங்கன்னு சொன்னா பள்ளி அவ்வளவு தூரத்து கூட நடக்க முடியல அப்ப நபிசுல்லா என்ன பண்றாங்க சொன்னா ஒரு சைடு அலிர் அல்லும் இன்னொரு சைடு அப்பாசதிலானுடைய மகனார் அவங்களும் பிடித்து கொண்டு போக அவங்களுடைய கால் வந்து அப்படியே மண்ணில் உரைச்சிக்கிட்டே போற மாதிரி அங்க நபிசுல்ல மஸ்ஜிதுக்குள்ள போறாங்க அங்க போய் நபிசுல்லம் அங்கு போன உடனே அல்லாவை புகழ்ந்து விட்டு நபிசுல்லம் பாவம் அவங்களுக்கான துவா செய்யறாங்க நபிசுல்லா அந்த அன்பு அக்கறையை பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஜன்னத்துள் பங்கில அங்க போய் அங்க இருக்க சகாபாக்களுக்காக பாவ மன்னிப்பு இங்க உகதில் மரணித்த சகாபாக்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுறாங்க புகழ்ந்து விட்டு இந்த உமத்தின் மீது எவ்வளவு ஒரு அன்பு எவ்வளவு ஒரு பாசம் எந்த அளவு நபிசுல்ல அங்கு அவர்களுடைய உபதேசங்களை சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நபிசல்லா அலுவலம் வந்து முகாஜர்களுக்கு வந்து அறிவுரை சொல்றாங்க நீங்க வந்து சிறிய எண்ணிக்கையில இருந்தீங்க நீங்க வரும்போது அன்சார்கள் அன்சாரிகள் வந்து அவங்க வந்து உங்களுக்கு உதவி செஞ்சாங்க எண்ணற்ற உதவிகள் செஞ்சாங்க அந்த உதவிகள்லாம் நம்ம அதுக்கான நம்ம லிஸ்டே பண்ண முடியாது அந்த அளவு உதவிகள் செஞ்சாங்க ரசூலா சொல்றாங்க நீங்க வரும்போது எண்ணிக்கையில கம்மியா இருந்தீங்க அவர்கள் வந்து அவங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சது நீங்க இப்ப அதிகரித்துக் போறீங்க ஆனா அன்சாரிகள் அதே எண்ணிக்கையில தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க மதினாலே இருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா முகாஜியர்கள் ஒன்லி அந்த குறைசிகள் குறைசிகள் வந்தவங்களோ இல்ல மக்காலிருந்து வந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது அப்ப அரபு தேசத்திலிருந்து மக்கள் மதினாவை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப முகாஜிர எண்ணிக்கையை அதிகரித்தி கொண்டே போகுது அன்சாரிகளுடைய எண்ணிக்கை வந்து அதே மாதிரிதான் இருக்கு அதனால அவர்களுடைய விஷயத்தில் நீங்க வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்க அவர்களை வந்து நீங்க வந்து அவர்களோடு நீங்க மென்மையாக நடந்து கொள்ளுங்க அவர்களை ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் வந்து மன்னித்துருங்க அப்படின்னு நபிசுலாவசம் வந்து அன்சாரிகளை வந்து நீங்க கவனிச்சு கொள்ளுங்க அன்சாரிகள் மீது நபிசுல்லாவசம் எந்த அளவு நம்பிக்கையை வைத்திருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பல அமர்வுகள்ல பல இன்சிடன்ட்ல நம்ம பார்த்திருக்கோம் அந்த அளவு அன்சாரிகளும் நபிசுல்லா வந்து நேசிச்சாங்க நபிசுல்லாசனும் அன்சாரிகளை நேசிச்சாங்க அடுத்து நபிசுல்லாசனம் வந்துட்டு அங்கு ஒவ்வொரு குறிப்பிட்டு அங்க சொல்றாரு அல்லாவுடைய அடிமை ஒருத்தருக்கு அல்லாஹ் வந்து இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வந்து ஆப்சன் கொடுத்தான் அவர் அதாவது இம்மையை தேர்ந்தெடுக்க அல்லது மறுமையை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் கொடுத்தான் அதுல அந்த அடியார் வந்து மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டாரு அப்படின்னு உடனே அவபுக்கர் சித்திக்கிறதானும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அங்க அவருக்கு புரிஞ்சு போச்சு அது நபிசுல்ல குறிப்பிட்டு சொல்றாங்க யார சொல்லா எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே நாங்க அர்ப்பணம் செய்யறோம் அழுவ ஆரம்பிச்ச பிறகு நபிசுல்ல வந்து அவக்கர் சித்திகளான நிறுத்துங்க சொல்லி அதுக்கு மேல வந்து பேசாதீங்க அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுறாங்க பொதுவாகவே நமக்கு சக்கரத்தில் மவுத்து வருபோ போல அதாவது மரணத்துடைய மழைக்கு வருவது போல அன்பியாக்கள் அவங்க அவங்களுடைய அனுமதியை பெற்றுதான் வருவாங்க அன்பியாக்களுக்கு அதுதான் அல்லாவுடைய நீதி அவர்களிடத்துல அனுமதி பெற்று அந்த நேரத்துல வந்து அவர்களுடைய ரூ எடுக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம வந்து கருத்துல கொள்ளணும் அப்ப அங்கு அனைவருக்கும் முன்னதாக அங்கு இந்த நபிசிலாசம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவுபக்கர் சித்திக்கலான் நபிசிலாசலம் நிறுத்திட்டாங்க நிறுத்துற பிறகு அங்கு நபிசுலாஸ்லம் சித்திக்கிறது இல்லாடைய சிறப்ப சொல்றாங்க எனக்கு வந்து அல்லா யாரையும் உற்ற நண்பராக தேர்ந்தெடுப்பதற்கு அனுமதி கொடுக்கல அப்படி அனுமதி கொடுத்திருந்தா நான் அவக்கரை தான் தேர்ந்தெடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டுறேன் ஆனா அல்லாவுக்கு மட்டுமே கலீல் கலீல் கலீல்னா உற்ற நண்பர் சாதாரண ஒரு நண்பர் கிடையாது உற்ற நண்பர் ரொம்ப க்ளோஸ் அப்ப அந்த மாதிரி அனுமதி எனக்கு கொடுக்கல கொடுத்திருந்தா நிச்சயமாக நான் வந்து அபுபக்கர் சித்திக்கிறது இல்லாமதான் நான் வந்து தேர்ந்தெடுத்திருப்பேன் அவர் அவரையும் நான் நேச அவரை நான் நேசிக்கிறேன் அவர் என்ன நேசிக்கிறாரு என்னுடைய சுகதுக்கம் எல்லாத்திலுமே அவர்கிட்ட தான் நான் வந்து அவரோட தான் பகிர்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க நபிசுல்லா அந்த இடத்துல அப்ப அபுக்கர் சத்துக்கு எதிரான என்னுடைய களியில் கிடையாது அவர் என்னுடைய என்னுடைய வந்து சகோதரராகவும் தோழராகவும் இருக்கிறாரு அப்படின்னு நபிசுலம் சொல்லி காட்டுறாங்க அடுத்ததாக நபிசுலாசம் சொல்லி காட்டுறாங்க நபிசுல்லா அலுவலம் இந்த உமத்திற்கு இறுதியாக சொன்ன உபதேசங்கள் இவை இவைகள் தான் நபிசுலம் என்ன சொல்றாங்க யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக ஏன்னு சொன்னா அவர்கள் நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்களை அவர்களுடைய கபர்களை வந்து இவங்க வந்து வணங்குமிடமாக ஆக்கிட்டாங்க அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக அப்படின்னு துவா செய்யறாங்க பாரதூரமான விஷயம் இந்த கபர் வழிபாடு அப்படிங்கிறத நம்ம சிந்தித்துக் கொள்ளணும் அதே போல நபிசுல்ல அடுத்து சொல்லி காட்டுறாங்க அரபி தினா இந்த அரேபிய தீபகற்பத்தில் இரண்டு மத வழிபாடுகள் கிடையாது அதாவது இஸ்லாம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நபிசுலா கட்டளை நபிசுலா நீங்க கவனமாக இருங்களுக்கு கீழே உள்ளவர்கள் வந்து அந்த அவர்களுடைய விஷயத்திலும் நீங்க கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சுட்டு நபிசுலா அரசு சொல்லி காட்டுறாங்க விஷயத்தில் நீங்க வந்து அல்லாவே பயந்து கொள்ளுங்க அல்லாவே பயந்து நீங்க கவனமாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சொல்லி காட்டுறாங்க எப்ப இந்த உம் உம்மத்து வந்து ஜிகாது செய்வதை விடுகிறதோ அப்ப வந்து இந்த உம்மத்தின் மீது இழிவு சாட்டப்படும் அப்படின்னு நபிசுல்லா சொல்லி காட்டுறாங்க அதன் பிறகு நபிசுல்லா அலசலம் வந்துட்டு இங்க இந்த இதுதான் வந்து நபிசுல்லா இந்த உம்மத்துக்கு கொடுத்த இறுதி உபதேசங்கள் அடுத்து நபிசுல்லா அலுவலம் வந்து அனுப்பி வைத்த அந்த படை உசாமா பின் சயிது ரதுல்லுடைய தலைமையிலான படை அனுப்பிச்சு வச்சாங்கல்ல அந்த படை மதினாவிற்கு அங்க வெளிப்புறத்துல இருக்குது அந்த படை வந்து மதினாவுடைய வெளிப்புறத்தில் இருக்கும் போது உசாமா உசாமா பின் ஜெயதுக்கு நபிசுல்லாம் அந்த இறுதி நேரத்தில் சொல்றாங்க அந்த இறுதி உபதேசம் நேரத்தில் கூட உசாமா பின் ஜெயிதுடைய படை படை சென்றாகணும் அங்க போரிடுவதற்கு சென்றாகணும் அதாவது எப்பெல்லாம் எப்ப இந்த உமத் அல்லாவுடைய பாதையில் போரிடுவதை ஜிகாதை வந்து விடுதோ அப்ப இந்த உம்மத்தின் மீது இழுது சாட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு உசாமா பின் ஜெயீத் படை வெளியில அணி திரண்டு நிக்கிதான் அவர்கள் சென்றாகணும் அப்படின்னு நபிசுல்லா அங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க பரம் பிறகு நபிசல்லம் ஆயிஷா இல்லா அதாவது அந்த நபிசுலா வீடு மஜிதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வீடு அங்கதான் இருந்தாங்க ஐசாரதில் அங்க இருந்தாங்க நபிசல்லாம் என்ன பண்ணாங்க அந்த இறுதி நேரத்திலையும் அனைத்து மனைவிகளையும் ஒன்று திரட்டி இன்னமேட்டு என்னால வந்து உடம்பு முடியல இன்னுமேட்டு நான் ஆயிஷாரில்லானா வீட்டிலேயே இருந்துக்கிறேன் ஒரே வீட்டிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்கிறாங்க அந்த நேரத்திலேயும் மனைவிகளுக்கு மத்தியில் நீதமாக இருப்பதற்கு அனுமதி கேட்கிறாங்க இப்ப அந்த நேரத்தில் அனுமதி கேட்கிறாங்க எல்லா மனைவியும் அனுமதி கொடுத்துறாங்க அதன் பிறகு நபிசல்லாஸ்லம் ஆயிஷா ரதிலானா வீட்டில் அவங்க அங்க இருக்கிறாங்க நபிசிவாசத்துக்கு எந்த அளவு உடல் முடியல அப்படின்னு சொன்னா ஆயிஷா ரதிலானா அறிவித்து காட்டுறாங்க நபிசிவா அலசத்துடைய நபிசிவாசம் பொதுவாகவே அவங்களுக்கு உடல் முடியல அப்படின்னு சொன்னா அவங்க ஓத வேண்டிய அந்த அவுரதுகளை ஓதி அவங்க உடல்ல வந்து தேர்ச்சி கொள்வாங்க இப்ப நபிசல்ல அந்த நேரத்துல ஓத கூட முடியல அப்ப ஆயுஷாரது இல்லானவ நபிசுலாஸ்லம் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு அவர்கள் ஓதி அவங்க கையில ஊதி தடவுறதுக்கு பதிலாக அதை விட சிறந்தது நபிசுல்லாஸ்லம் கைதான் முபாரக்கான கை அந்த கையை வைத்து நம்ம அவங்க ஓதிடுறாங்க அவர்கள் கையிலேயே ஊதி அவங்க கையில இவங்க கையை புடிச்சு நபிசுலாஸ்லம் கைய ஆயுள் சாரது இல்லாம பிடிச்சி அவங்களே தடை விடுறாங்க அந்த அளவு நபிசுல்லா சிலத்துக்கு இயலாமை வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிருச்சு இப்ப நபிசுலா இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் ஆயிஷாது இல்லானாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரானு இவங்க நபிசுல்ல வீட்டுக்கு வராங்க வரும்போது நபிசுல்லா என்ன பண்றாங்க அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அவர்கள் இடத்துல இருந்த அந்த மிஸ்வாக்க வந்து மிஸ்வாக்க பாத்துக்கிட்டே இருக்கும்போதே ஆயிஷா ரானுக்கு புரிஞ்சிருச்சு அவங்க அத மிஸ்வாக் செய்ய விரும்புறாங்க அப்ப அதை எடுத்து தங்களுடைய பல்லால சாஃப்ட் பண்ணி ஆயிஷாரில் அனா நபிசுல்ல குடுக்குறாங்க அந்த மிஸ்வாக் செஞ்சு விடுறாங்க கடைசி நேரத்திலயும் நபிசுல்லா அலுவலம் அந்த ஒரு மிஸ்வாக் செய்யக்கூடிய சுண்ணத்தை கூட எந்த அளவு பேணி பாதுகாத்து இருக்காங்க அப்படிங்கறத நாம இந்த உடிப்பினை அதன் பிறகு என்ன உசாமா பின் சயது ரதுல்ல படை வந்து என்ன ஆயிடுச்சு திரும்ப வந்துருது உசாமா பின் சயிது வந்துடுறாரு வந்த பிறகு உசாமா பின் சயித் ரதுலாக்கு இந்த செய்திகள் தெரிஞ்ச பிறகு உசாமா பின் சயதுக்கு அவருக்கு உடம்பரிய நபிசுல்லா உடல் நிலை வந்து ரொம்ப மோசமா இருக்குது அப்படின பிறகு வந்துடுறாரு வந்த பிறகு நபிசுல்லா அலுவலம் வந்து அவர் அவருக்காக உசாமா பின் ஜயித் ரதுல்லானுக்காக அவங்களுக்கே உட முடியலன்னு ஓதி அவர்களுடைய கையால கூட அவங்க வந்து ஓதி அவங்க தடவி முடியல அந்த நிலைமையிலும் தூக்க முடியாம கூட கையை தூக்க முயற்சி செஞ்சு உசாமா பின் ஜீல்லானுக்காக துவா செய்யறாங்க அந்த நேரத்துல அவ்வளவு இந்த உம்மத்திற்காக நபிசுல்லா அலுவலம் எடுத்துக்கொண்ட சிரமம் நம்மை நேசித்தது அந்த அளவு நபிசுல்ல நேசித்திருக்கிறாங்க அப்ப நபிசுல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதன் பிறகு அவர்களால் தொழுவைக்கு செல்ல முடியல அப்ப அவுகர் சக்திக்கு ரானுவ நபிசுல்லா அங்க வந்து கட்டளை இடறாங்க நீங்க இனிமேட்டு நீங்க தொழுகை வந்து நிலை நிலைநிறுத்துங்க நீங்க அமீராக நின்று நீங்க இமாமாக நின்று நீங்க தொழுகை வந்து நீங்க இனிமேட்டு தொடருங்க அப்படின்னு நபிசுல்லா சொன்ன பிறகு ஆயிஷா ரதி இல்லாதவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேணா யார சொல்லா என்னுடைய தந்தை வேணாம் அவுபக்கர் சித்திக்கு இல்ல வேணாம் அவரு வந்து ரொம்ப இலகிய இறையமுடியவர் அவர் வந்து வேணாம் ஏன்னா அவரு உங்க இடத்துல நிக்கும் போது அவரு எமோஷனல் அத வந்து நீங்க அது வேணாம் அப்படின்னு பிறகு நபிசுராசம் என்ன சொல்றாங்க திரும்ப வந்து இல்ல நீங்க அவபக்ர சித்திகளான நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க போது அங்க நபிசுராசம் என்ன சொல்றாங்க அங்கு கட்டளை இடறாங்க சித்திகள் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயுசாரது இல்லானவ பார்த்து சொல்றாங்க நீங்க அதாவது யூசுஃபாலேஸ்லம் காலத்துல அந்த பெண்கள் இருந்தாங்களே அந்த பெண்களை போன்று பெண்களை போன்று நீங்க நடந்துக்கிற அப்படின்னு தன்னுடைய மனைவியை பார்த்து நபிசுலாவசம் சொல்லி காட்டுறாங்க என்னன்னு சொன்னா அந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னா பிரீஃபா பாத்துனோம் அப்படின்னா மன்னர் அசீஸ் உடைய மனைவி அங்க அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் தோழிகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு கேதரிங் மாதிரி சும்மா ஒரு ஒன்று கூட்டல் மாதிரி நடத்தினாங்க அவங்களுடைய எண்ணம் ஒன்று கூட்டல் வெளிப்படையா காட்டுனது ஆனா உள்நோக்கம் என்னன்னு சொன்னா அங்க இவன் சூப்பரேசத்தை இவங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டாங்க எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டாங்க அதே மாதிரி ஆயிசாரதுலானுடைய உள்நோக்கம் நபிசுலாஸ்தி தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரிதான் நீங்க சொல்றீங்க அதாவது ஹார்ட் அவரு ரொம்ப இலகிய உள்ள அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஆயிஷா இல்லா என்ன பயம் இருந்துச்சு இன்னொருத்தர் நின்னாங்க அதிருப்தி அடைவாங்க கண்டிப்பா யாரா இருந்தாலும் நபிசிலம் நின்ன ஒரு இடத்துல எந்த ஒரு மனிதாலையும் நபிசிலம் இருக்க முடியாது அப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து சகாபாக்கோட எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ண முடியாது அப்ப என் தந்தையை நோக்கி மக்கள் வந்து அதிருப்தி கொள்வாங்க அப்படின்னு ஆய்சார் நினைச்சு சொன்னாங்க அவர்களுக்கு பின்னாடிதான் தொழுகிறாங்க இதுதான் வந்து நபிசுல்லாஸ்லம் மறைமுகமாக என்னுடைய என்னுடைய மரணத்திற்கு பிறகு இமாமாவதற்கு தகுதியானவர் அபக்க சித்திகளானுதான் அப்படிங்கறத மறைமுகமாக இங்க வெளிப்படுத்தின தருணம் இதுதான் நமக்கு தெளிவாக எனக்கு பிறகு அமீராக இருக்கக்கூடியவர் இமாமாவாக இருக்கக்கூடியவர் அவுபக்கர் சித்திகானுவா இருக்க முடியும் அப்ப நபிசுல்லா இங்க மறைமுகமாகவும் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறத இந்த இன்சிடன் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது நபிசல்ல வந்துட்டு அங்கு திங்கட்கிழமை திங்கட்கிழமை ஒரு திங்கட்கிழமை என்ன ஆகுதுன்னு சொன்னால் அங்கு நபிசுல்லா அலுவலம் கொஞ்சம் உடல்நிலை வந்து அங்கு தேர்வு நபிசுல்லா அவர்களுக்கு தேர்ந்து வரும்போது அங்கு நபிசுல்லா அகற்றுறாங்க அவங்க வீடுக்கும் மசித் நபதிக்கும் ஜஸ்ட் ஒரு திரையை மட்டும்தான் அந்த திரையை நகர்த்தி நபிசுல்லா அலுவலம் வந்துட்டு அங்க சகாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க எல்லா சகாபாக்களும் அவ்மக்கர் சித்திக் கொான இமாமாக நிற்க ஜமாத்தாக தொழுது கொண்டிருக்கிறாங்க இத பார்த்த உடனே நபிசுல்லா அலுவலம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இத வந்து ஒரு ஹதீஸ் கூட வருது அனசப் மாளிகல ஹதீஷு அவர் அறிவிக்கிறாரு நபிசுல்லா அலுவலம் வந்து சிரித்தாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு புன்னகை செய்தாங்க அவங்களுடைய முகம் எந்த அளவு இருந்துச்சுன்னு சொன்னா அவர்கள் அதாவது புத்தகத்திலிருந்து வெளிவந்த ஒரு ஒரு பக்கத்தை போல இருந்துச்சு அதாவது ரொம்ப தனியாக தனிமையாக தெரிஞ்சுது ரொம்ப பிரைட்டா தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க நிலவு போல அவங்களுடைய முகம் வந்து பிரகாசிச்சது அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல வந்து நாங்க தொழுது கொண்டிருப்பதை பார்த்து எங்களுக்குள்ளி வந்துருமான்னு நினைச்சோம் என்ன பித்னா அப்படின்னா அவர் எந்த பித்னா அவர் இந்த கருத்துல சொல்றாருன்னு சொன்னா அந்த சிரிப்பை பார்த்துட்டு நாங்க எங்க தொழுவே விட்டுட்டு நபிசுலாசன் வந்துருவோம்னு நினைச்சோம் அந்த அளவு அந்த சிரிப்பாலாம் நாங்க வந்து ஈர்க்கப்பட்டுட்டோம் அவபக்க சித்திகளான அந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவர்கள் அவங்க தொழுக வேண்டிய இடத்தை வந்து நகரை பாக்கிறாங்க நகர சில நீங்களே தொழுகையை கண்ட்ரி பண்ணுங்க அப்படின்னு நபிசிலம் கட்டளை அப்புறம் அவரே தான் அங்க வந்து தொழுகையை வந்து கண்டினியூ பண்றாரு இப்ப இங்க அனச பண்ணு மாணிக்கிறது இல்லாமல் அங்க குறிப்பிட்டு காட்டுறாங்கல்லி நாங்க வந்து தொழுக விட்டு வெளியே வந்துரும் அளவுக்கு அவங்களுடைய சிரிப்பு வந்து எங்களை ஈர்த்து விட்டது எங்களுக்குள்ள நினைச்சோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி காட்டுறாரு இப்ப நபிசுல்லாத உம்மத் கடைசியாக அவர் தன்னுடைய உம்மத்தை பார்த்தது தொழுகையோட நிலையில தான் பார்த்தாங்க அதை பார்த்துதான் சிரித்தாங்க இப்ப நம் மூலியமாக கிதாயத்து கிடைத்த நபர் ஒருத்தர் நமக்கு முன்னாடி தொழுது நமக்கு பார்க்கறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அதே போலதான் நபிசுல்லாத தாவாவுடைய ரிசல்ட் அது நபர்கள் வந்து சாரசாலையாக இமாம் ஜமாத் தொழுவதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க இப்ப நபிசுல்லாஸ்க்கு எவ்வளவு விருப்பம் தொழுகையில் அந்த சஹாபாக்களை பார்த்தது அந்த முடியாத நிலையிலையும் அவ்வளவு சிரிப்பு வருது தொழுகையில் இருப்பதை நபிசுல்லா அலஸ்வம் ஜமாத்தாக தொழுவதை நபிசுல்லா அலஸ்லம் எவ்வளவு நேசிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத இந்த உம்மத்தை உணரணும் நம்ம எல்லாரும் உணரணும் ஜமாத்துடைய தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நபிசுல்லாஸுடைய கடைசி பார்வை இந்த உம்மத்து மீது முழுமையான ஒரு பார்வை உம்மத்தாக கூட்டமாக பார்த்தது எதுன்னு சொன்னா அந்த மக்களை ஜமாத்தாக தொழுதில் பார்த்ததுதான் அது கடைசி பார்வையாக இருந்தது அப்படிங்கிற நாம வந்து கருத்துல கொள்ளணும் அவகசத்திகள் தானும் இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னா நபிசுராசம் ஓரளவு எழுந்து வந்துட்டாங்க அப்படின்னு உடனே நபிசுராசம் கொஞ்சம் ஓரளவு தேறிட்டாங்க அப்படின்னு அவகசத்திகளும் என்ன பண்றாங்க சொன்னா மதினாவிற்கு வெளிப்புறம் ஒரு ஊர் இருக்குது அந்த அஸ்வன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல அவங்களுடைய மனைவியர்ல ஒருத்தவங்க இருந்தாங்க அங்க போயிட்டாங்க அதான் நபிசுராசன் தேர்ந்துட்டு வராங்களே நம்ம அங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து மதினாவு வெளிப்புறம் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவுபக்க சொத்துக்களுது போயிட்டாங்க அங்க அந்த நேரத்தில் அன்றைய பகலே அதாவது அன்றை அன்னைக்கு பார்த்தாங்களே நபிசுல்ல திரைய விலைக்கு அதே நாளே அப்பாஸ்ரதி இல்லானு என்ன பண்றாங்க சொன்னா அலிபு அபுதாலிபிரானு அவங்க வந்து நபிசுராஸ்து வெளியே வராங்க வெளியே வரும்போது அப்பாசரது இல்லானு யாரு அப்பாசு இல்லானு ரசூல்லாசுல்ல தந்தையுடைய சகோதரர் அலில் அல்லு தந்தையுடைய மகன் அவர் வேற சகோதரருடைய மகன் இவர் வேற சகோதரர் அப்பாசதிலானு அப்ப அலிலானுவை நிறுத்தி நீங்க போயிட்டு வரீங்க நபிசுலாசன அலிர்லான் சொல்லி அல்லாவை புகழ்ந்து இப்ப வந்து நல்லா இருக்காங்க முன்னைக்கு விட இப்ப வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு அலில்லான்னு சொல்லி காட்டுறாங்க அதன் பிறகு அப்பாசதிலானுடைய அப்பாசுல்லானு என்ன பண்றாங்கன்னு சொன்னா அலில்லானுடைய கையை புடிச்சுக்கிட்டு அவங்களுடைய கையை புடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நீ இன்னும் குச்சி வைத்து மேய்ப்பாங்கள ஆடுகளை விலங்குகள் எல்லாம் அது மாதிரி குச்சி வைத்து மேய்க்க ஆள் இல்லாம விலங்குகள் இருக்கும்ல அது மாதிரி நீங்க ஆயிருவீங்க அப்படிங்கிறாங்க அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா இன்னும் மூன்று நாட்கள்ல நபிசுல்லா அரசுல மரணம் அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இப்ப நான் வந்து அப்துல் முத்தீபுடைய குடும்பத்துல மரணித்தவர்களுடைய பல நபர்களை பாத்துருக்க அதே அந்த அடையாளங்களை நான் இப்பவும் பாக்கிறேன் அலில் அனுப்பி நீங்க திரும்ப போய் ரசுல்லா சல்லாஸ்டர் போயிட்டு உங்களுக்கு பிறகு இந்த மார்க்கத்துடைய அதை யாரு வந்து அத்தாரிட்டி இமாவா யார் இருப்பது யார் வழிநடத்தி செல்வது அப்படிங்கறத நமக்கு தான் வருமா அப்படிங்கிறத போய் கேட்டுட்டு வாங்க அப்படிங்கிறாங்க ரசூல்ல சொல்லா குடும்பத்துக்கு தான் வருமா அப்படின்னு கேட்டுட்டு வாங்க அப்படிங்கும் போது என்ன சொல்றாங்க நான் போக முடியாது அப்படின்றாங்க நான் ஒருவேளை போய் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டா காமத்து நாள் வரைக்கும் அந்த அத்தாரிட்டி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது ஆனாலும் நான் போய் கேட்க முடியாது அப்படின்ட்டாங்க இப்ப அழி அதை கேட்பதற்கு வந்து மறுத்துட்டு அழி அல்லானு போயிடுறாங்க அடுத்து ரசூல்லா சல்லாஹ்லம் அதே தினத்தில் ரசூல்லா சுவாஹி அங்கே நபிசுல்லா வந்து அங்க பாதிக்கப்படுறாங்க பாதிக்கப்படுறாங்க தண்ணி எடுத்துட்டு வராங்க திரும்ப தண்ணி எடுத்துட்டு வந்து துணியில நினைச்சு நபிசுல்லா அலுவலத்தின் மீது வந்து அவங்க வந்து தேய்க்கிறாங்க கடுமையான காய்ச்சல் அவங்க வந்து துணியில நினைச்சு நினைச்சு நினைச்சு திரும்ப திரும்ப திரும்ப தேய்க்கிறாங்க ரசூல்லா சுல்லா அலுவலா வந்து சொல்லிக் காட்டுறாங்க அந்த நேரத்தில் இன்னலில் மவுத்திலா சக்கராத் அதாவது இந்த சக்கராத்துடைய வேதனை இருக்குதே சக்கராத்துடைய வேதனையை பத்தி நபிசுல்லா அலுவலம் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க இந்த மரணத்துடைய வேதனை வந்து கடுமையானது அப்படின்னு நபிசுல்லா அலுவலம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க சிந்திச்சு பார்க்கணும் ரசூல்லாசுல்லாக்கே சக்கராத்துடைய வேதனை இருக்குது மரணத்துடைய வேதனை எல்லா நபர்களுக்கும் இருக்கும் மரணத்துடைய வேதனையை வந்து எல்லாரும் அனுபவித்தாகும் இந்த நிலைமையில்தான் நபிசுல்லாஸ்லம் ஆயிசாரதில்லானாவுடைய மடியில இருக்கிறாங்க மடியில இருந்து கொண்டே இப்படியே வந்து நபிசுல்லா அலுவலம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க திரும்ப வந்து நபிசுல்லம் அவர்களுடைய முட்டம் வீட்டுடைய முட்டத்தை பார்த்துட்டு நபிசுலாசலம் திக்ரிகள் செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து அன்பியாக்களை புகழ்ந்து அல்லாவுடைய பாதையில் மரணித்த சுகதாக்களை புகழ்ந்து அதன் பிறகு பல்சுலாசம் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க அதாவது யா என்னை உயர்ந்த தோழர்களோடு சேர்த்து வைத்து விடுவாயாக உயர்ந்த தோழர்களோடு சேர்த்து வைத்து விடுவாயாக உயர்ந்த தோழர்களோடு சேர்ந்து சேர்த்து வைத்து விடாக அப்படின்னு நபிசுல்லம் வந்து துவா செஞ்சுட்டே இருக்கிறாங்க அதன் பிறகு நபிசுல்லா அலுவலம் ஆயிஷா முட்டத்தை பாக்கிறாங்க ஆயிஷா அதன் பிறகு எந்த அசையும் ஆயிஷா அழுக ஆரம்பிச்சாங்க அழுகை கத்தாரி மதினாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திரண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க நபிசுல்லா அலுவலம் அந்த இருந்த அந்த வீட்டிற்கு எல்லா மக்களும் வந்து சாறை சாரையாக அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு கத்திட்டு நபிசுல்லா நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப உமர்ரதுலானவும் அல் முகீரா ரதியுல்லானு இவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்திலே வராங்க வந்து நபிசிலாசலம் நபிசுலாசலம் அந்த நேரத்தில் மரணிச்சிட்டாங்க அப்ப அவர்களை பார்த்து உமர் ரதியுல்லு வந்துட்டு அல் முகீரா ரதில்லான்னு சொல்லி காட்டுறாங்க நபிசுலாசம் மரணிச்சிட்டாங்க அப்படியும் முகீரான்னு சொல்லி காட்டுறாங்க ஆனா உமர் ரதில்லான்னு சொல்றாங்க நபிசிலாவசம் வந்து மரணிக்கல மூசாலசலம் எப்படி வந்து மூர்ச்சி அடைஞ்சு விழுந்தாங்களோ அது மாதிரி மூர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அவர்கள் வந்து மூசாலசலம் எப்படி திரும்ப எழுந்து வந்தாங்களோ அதே போல நபிசுல்லா எழுந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில ஏசுறாங்க ஏற்படுத்த பாக்குறீங்க இந்த உம்மத்துக்கு மத்தியில் இந்த முனாஃபிக்குகளை ஒழிக்கும் முறை நபிசுல்லா வந்து மரணிக்க மாட்டாங்க அப்படின்னு உமர்றது இல்லுவோம் அந்த இடத்துல குறிப்பிட்டு காட்டுறாங்க அப்ப அந்த நேரத்தில் சகாபாக்களுக்கு எல்லாமே நபிசுல்லா தான் இருந்தாங்க நம்மளால அதை உணர முடியாது எல்லாமே ஒரு ஒரு தந்தையாக ஒரு தாயாக எல்லாவற்றிற்கும் மேலாக அவருடைய மரணத்தை சகாபாக்கள் எந்தளவு அவங்களுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணரவே முடியாதுன்னு சொன்னா உமரதுல்லானோ நீங்க கிளப்பாதீங்க மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்க அவங்க வந்து மூர்ச்சைதான் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு உமரதுல்லான் வந்து கடுமையான முறையில வந்து அங்க குறிப்பிட்டு கட்டுறாங்க அதன் பிறகு உமரதுல்லானு வந்து அழுது கொண்டு கடுமையானழுது கொண்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க வெளியே போயிட்டு அங்க பள்ளிக்கு முன்னாடி வாழை எடுத்துக்கொண்டு நிக்கிறாங்க அவர்களுடைய வாழையை உறுதி வைத்துக் கொண்டு யாரு வந்து நபிசுல்ல மரணிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களோ அவர்களுடைய தலையை வந்து நான் எடுத்துருவேன் சில முனாஃபிக்குகள் வந்து நபிசுல்லாவாச மறந்துச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய தலையை நான் சீவிடுவேன் அப்படின்னு நபிசுல்லா நபிசுல்லுடைய மரணத்தை குறித்து உமரதில்லான்னு சொல்றாங்க இந்த செய்தியை உடனே அவர் சித்தி கதிலானுக்கு எட்டிய பிறகு அவுபக்கர் சித்தி கேதானோ வேக வேகமாக நபிசுலவாசம் இருந்த வீட்டிற்கு திரும்ப வந்துடுறாங்க வந்த பிறகு அங்கு மக்கள் எல்லாம் திரண்டு நிற்கிறாங்க யாரை பார்த்தும் யாரிடமும் அவ்வக்கர் சித்தி கவிதானும் பேசவே இல்லை அங்க உள்ள வந்து நபிசல்லாசத்தை பார்த்து அவர்களை துணியால மூடி வச்சிருந்தாங்க அந்த துணியை விளக்கிட்டு நபிசுலாசனுக்கு அவபக்கர் சித்திகளான முத்தம் கொடுக்குறாங்க அவருடைய உபாரக்கான முகத்தில் வந்து முத்தம் கொடுத்துட்டு நபிசுலாசலத்தை பார்த்து நீங்க வாழும்போதும் தூய்மையான முறையில வாழ்ந்தீங்க மரணிக்கும் போதும் நீங்க தூயவராக மரணித்தீங்க அப்படின்னு அவங்க அது கொண்டு நபிசுல்லுடைய அந்த ஜனாசாமியின் மீது முத்தம் கொடுக்கறாங்க அதன் பிறகு அந்த அபுபக்க சித்திகரிதலானுஹோ என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா எல்லா மக்களையும் ஒன்று திரட்டுங்க மஜித் நபதியில் ஒன்று திரட்ட சொல்லிட்டு அங்க நபிசவா நபிசுல்லம் இருந்து அதே விம்பரில் ஏறி அவுபக்க சித்திகளானு அங்க உமர் எதிரும் உட்கார மாட்டேங்கிறாங்க அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும்போது அங்க சித்திகரானு வந்த பிறகு இஜ்லிசியா உமர் உமர் உமரே நீங்க அமருங்க அப்படிங்கிறாங்க உமர்லா திரும்ப சொல்றாங்க சொல்லிட்டு அங்க ஒரு வரலாற்று சிறப்பு மிக ஒரு உரையை நிகழ்த்தினாங்க யாரெல்லாம் முகம்மதை வணங்கி கொண்டிருந்தீங்களோ நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிறாங்க அதன் பிறகு இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் நூத்தி நாற்பத்தி நான்காவது வசனம் அதாவது முகமது ஒரு தூதரை அன்றி வேறல்ல திண்ணமாக அவருக்கு முன்பும் தூதர்கள் பலர் சென்றுள்ளனர் எனவே அவர் மரணித்தால் அல்லது கொல்லப்பட்டால் நீங்கள் முந்தைய வாழ்க்கை நெறிக்கு சென்று விடுவீர்களா எவன் அப்படி செல்கிறானோ அவனை அல்லா அவனால் அல்லாவுக்கு எந்த தீங்கும் இழைத்துவிட முடியாது அப்படின்னு இந்த வசனத்தை வந்து குறிப்பிட்டுக் காட்டுறாங்க உமர்லான அந்த நேரத்தில் பார்த்துட்டு சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க சகாபாக்களுக்கான வசனங்கள் நினைவுக்கு அவங்க ஓதுறாங்க அப்ப உமர்லானுக்கும் அந்த நேரத்துல என்ன பண்றது அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க இந்த வசனம் குரான் ஓதி இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த நேரத்துல மூர்ச்சி அடைஞ்சதுனால அவர்கள் வந்து அந்த நிலைமையில இந்த வசனம் முதல் முறை கேட்ட முறை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மேலும் உமர்லானோ இதன் பிறகு என்னுடைய கால்களை என்னை சுமக்கவே இல்லை அப்படிங்க அவங்களால நடக்க முடியல நபிசுல்ல சொல்ல மரணிச்சுட்டாங்க அப்படின்னு தெரிந்த பிறகு சஹாபாக்கள் எந்த ஒரு நிலைக்கு போயிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம உமர்லானுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமா தெரிஞ்சுக்கலாம் உமர்லான் பொதுவாகவே எவ்வளவு ஸ்ட்ராங்கான சஹாபி ரசிகா சைதான் ஒரு புறம் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லி காட்டினாங்க அப்பேற்பட்ட உறுதியான ஒரு சஹாபி நல்ல உடல் கட்டமைப்பை கொண்ட ஒரு சஹாபி நல்ல ஸ்ட்ராங்கான சகாபி அவர் சொல்லி காட்டாரு இந்த இந்த வசனத்தை கேட்ட பிறகு என்னுடைய கால்களால் நகர்த்தவே முடியல என்னால நான் வந்து மூர்ச்சை அடைஞ்சிட்டேன் குளிப்பாட்டுவதற்காக ஏற்பாடு செய்யறாங்க மரணித்த பிறகு அவர்கள் அடக்கம் செய்வதற்கு முன்னதாகவே அவுக்கு சித்திக்கிறதில்ல வந்து அமீராக தேர்ந்தெடுத்தாங்க அந்த வரலாறு எல்லாம் நாம இப்ப இங்க பாக்கலாம் சித்திக்கலான வரலாறு வரும்போது நாம பார்த்துக் கொள்ளலாம் அப்ப நபிசுல்லா உடலை வந்து சஹாபாக்கள் வந்து குளிப்பாற்றுவதற்காக ஏற்பாடு பண்றாங்க அப்ப அங்கேயும் வந்து நபிசுல்லா குடும்பத்தினர் தான் அங்க வந்து அங்கு குளிப்பாற்றுறதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்படுறாங்க அந்த நேரத்தில் ரசூல்லா சல்லாஸ்துடைய குடும்பத்தினர் குறிப்பாக அப்பாஸ் ரதி லானு அப்புறம் அலி ரதில் லானு அல் ஃபதல் பின் அப்பாஸ் ரதி லானு கித்தம் பின் அப்பாஸ் ரதிவோ உசாமா பின் ஜயத் சாலிஹ் ரதில் ஆன இவர்கள் எல்லாம் வந்து நபிசுல்ல குளிப்பாற்றுவதற்காக தயாராகுறாங்க அனுமதிங்க குடும்பத்தினர்கள் அவரையும் அனுமதிக்கிறாங்க அவர் வந்து ஆனா குளிப்பாட்டுறதுல எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் அவர் செய்யல இருந்தாலும் அந்த நேரத்தில் அவங்க அனுமதி அனுமதிக்கிறாங்க அப்ப அந்த நேரத்தில் அலி இல்லான்னு வந்து சொல்லிகாட்டுறாங்க நபிசுல்லா அலிஸ்லம் வந்து நபிசுல்ல உடலை அவர்களுடைய நெஞ்சின் மீது வச்சிருந்தாங்க அலி அல்ல நெஞ்சின் வச்சிருந்தாங்க ஆடையை நீக்கிட்டு குளிக்க வைக்கிறதா இல்ல ஆடையோட குளிக்க வைக்கிறதா அப்ப அங்க வந்து ஒத்த கருத்துக்கு வந்தாங்க நபிசுல்லுடைய ஆடையோட நம்ம வந்து குளிப்பாட்டிருக்கோம் அப்படின்னு சொன்ன பிறகு நபிசுல்ல ஆடையோடய அங்க நபிசுலன் குளிப்பாட்டப்பட்டாங்க அங்கு அலிர் வந்து அவர்களுடைய உடலுக்கு தண்ணீர் ஊத்தினாங்க அதே போல அப்பாஸ் ரதி இல்லானோதில் கித்தும் ரதில் இவர்கள் எல்லாம் நபிசுல்லா உடலை திருப்பிக் கொண்டிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம அறிவிப்புகளை பார்க்க முடியுது அதன் பிறகு அலிர் அல்லானுவோ அவர்கள் மேலிருந்த தண்ணியை வந்து துடைச்சாங்க அலிர் அல்லானுமா மூன்று துணிகளை கொண்டு நபிசுல்லா உடலை வந்து போர்த்தினாங்க இந்த நேரத்துல நபிசுல்லாஸ்துடைய இறுதித் தொழிலை ஜனாசா தோக்கி அங்கு ஒரே ஜமாத்தாக நடக்கல பல ஊர்களிலிருந்து பல நபர்களும் வந்து அங்கு ஜமாத் ஜமாத்தாக தொழுதுட்டு நபிசுல்லா ஜனாசா தொழுகையை தொழுந்துக்கு போனாங்க அப்படிங்கறத நாம வந்து அறிவிப்புல பார்க்க முடியுது அப்ப இங்க உண்மை சலமா ரதில்லா அறிவித்து காட்டுறாங்க ஆயிஷா ரதில்லாவுடைய அந்த அறையில் இருக்கும்போது அதாவது நபிசுல்லா உடல் அங்க இருக்கும்போது நாங்க வந்து நபிசுல்லாஸுடைய உடலை கடைசி முறையாக பார்க்க போனோம் அங்கு எல்லா மக்களும் அழுது கொண்டிருந்தாங்க மதினா முழுவதும் முழுவதும் அழுகை சத்தமாக இருந்துச்சு ஒரே கூக்குரலாக இருந்துச்சு நாங்க கடைசி முறையாக அங்கு நபிசுல்லா உடலை வந்து நாங்கள் பார்க்க போனோம் அந்த நேரத்தில் அதாவது இது வந்து புதன்கிழமை இரவு நடந்தது அதே நேரத்தில் நபிசுல்லாத்துடைய அந்த அவரை அடக்கம் செய்வதற்காக அங்கு கபர் அங்கு குழி தோண்டப்படும் போது அந்த சத்தத்தை பார்த்துட்டு மதினா முழுவதும் அழுதம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க சத்தம் நபிசுலாசலம் கபருக்குள் போக போறாங்க அப்படிங்கறத மதினா முழுவதும் எங்களால் கொள்ள முடியல அவ்வளவு ஒரு அதை அதை விட ஒரு மோசமான செய்திங்களுக்கு இருந்ததே இல்லை அப்படின்னு இங்க அந்த சாபி பெண்மணி வந்து அறிவித்து காட்டுறாங்க அப்ப அதன் பிறகு நபிசில் வந்து அங்கு நபிசில்லாசத்தை கபருக்குள்ள போறாங்க நபிசுதாரத்துடைய கபரை வந்து அவர்களை எங்க எங்க அடக்கம் செய்வது அப்படிங்கிற பத்தி சாஹாபாக்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்க சிலர் வந்து எல்லா நபிமாரும் அதிகமான நபிமார்கள் இருக்கக்கூடிய பைத்துல் முகதீஸ் பதிக்கு பகுதிக்கு கொண்டு போயிடலாம் சிலர் என்ன சொன்னாங்க நபிசுதாருடைய பிறந்த இளமாகிய காபத்துலாவுக்கு அருகில வந்து அடக்கம் பண்ணிடலாம் அப்படின்லாம் சொன்னாங்க அப்ப அவசித்தான்னு சொல்லி காட்டினாங்க ஒரு அன்பியா ஒரு நம்பி எங்கு மரணிக்கிறாரோ அதே இடத்தில்தான் வந்து அடக்கம் செய்யப்படணும் இதுதான் அன்பியா அடக்கம் செய்யப்படுவதற்கான வழிமுறை அப்படின்னு அவர் சொல்லிக் காட்டுறாங்க அதன் பிறகு அங்கு நபிசிலாசலம் வந்து நபிசுலாசலம் எங்கு மரணித்தாங்களோ அதே இடத்தில் வந்து நபிசிலாசலம் வந்து அடக்கம் செய்யப்படுறாங்க அப்ப இங்க வந்து ஆயிஷா தலானா ஒரு ஒரு நேரத்துல வந்து ஒரு கனவை தன்னுடைய தந்தை இடத்துல வெளிப்படுத்தி இருந்தாங்க சொன்னா என்னோட வடியில் வந்து மூன்று நிலவுகள் வந்து சாய்வதை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவுபக்க சத்திகளானோ கனவுக்கு அழகிய முறையில் விளக்கம் கொடுக்கக்கூடியவர் அவர் சொல்லிக் காட்டினாரு நீ கண்ட கனவு உண்மையாக இருந்தா உன்னுடைய அறையில் இந்த உலகிலேயே சிறந்த மூன்று நபர்கள் அடக்கம் செய்யப்படுவாங்க அப்படின்னு அப்பவே அவுபக்க சித்திகளான்னு சொல்லி வச்சிருந்தாங்க அப்ப இந்த நேரத்து இந்த நேரத்தில் அவுபக்க சித்திகளான்னு சொல்லி காட்டினாங்க அந்த நிலவுலயே சிறந்த நிலவு இதுதான் அப்படின்னு அவனும் அந்த அடக்கம் செய்யற நேரத்தில் ஆயிசாரதில் தன்னுடைய மகளிடத்தில் சொல்லி காட்டினாங்க என்ன பண்றாங்க கபருக்குள்ள போட்டாங்க நபிசராவஸ்தான் கடைசியா தொடுவது நானாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முகீராரதில்லான்னு என்ன பண்றாங்க அந்த நேரத்துல தன்னுடைய மோதரத்தை உள்ள போட்டுட்டு அங்க நபிசராவஸ்தடக்கம் செய்ய போறதுக்கு முன்னாடி அவங்க இறங்கி நிறுத்து நிறுத்துங்க மண்ணெள்ளி போறாதீங்க அப்படின்னு சொல்லி அங்க இறங்கி அந்த மோதலத்தை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல போய் மோதரத்தை எடுத்து நபிஸ்வராசத்துடைய உடலை போய் தொட்டுக்கிறாங்க அப்ப நபிஸ்வராவஸ்தடைசியா தொட்டது முகீரா ரதில் அணு அப்படிங்கறத இங்க ஹரீஸ்கள பார்க்க முடியுது அப்ப அதன் அடக்கம் பண்ணிட்டு சகாபாக்கர் எல்லாம் வந்துடுறாங்க வந்த பிறகுமா ரதில் ஆனா நபிஸ்வராவஸுடைய ஆசை மகள் அவங்க அனசுன்னு மாளிக் ரதில்ல அணுவை பார்த்து அங்கு கேட்கிறாங்க நீங்க அடக்கம் செஞ்சுட்டு வந்துட்டீங்களா எப்படி நபிசுல்லாவாஸ்து உடலை கபருக்குள்ள வச்சு உங்களால வந்து அள்ளி போடுவதற்கு மனதில் நபிசுல்ல சகாபாக்கள் நேசிச்சிருப்பாங்க அந்த ஒரு சிச்சுவேஷன் அவங்களால ஹேண்டிலே பண்ண முடியல சொல்லி காட்டினாங்க அவர்கள் இருந்த தருணத்துல சொல்லி காட்டினாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் வருது அப்படின்னு சொன்னா அந்த துன்பத்தின் போது என்னுடைய மரணத்தை நினைச்சுக்கோங்க சொல்லி காட்டினாங்க இதை விட உங்களுக்கு பெரிய துன்பம் இருக்காது அப்ப இந்த உண்மத்திற்கு இதை விட பெரிய துன்பம் ஏற்பட போவதில்லை அப்படிங்கிற அளவு பெரிய துன்பம் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு அதை நம்ம நினைச்சு பார்த்தோம் நபிசில்லம் நம்ம இடத்துல இல்ல அப்படிங்கறது நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா துன்பமும் அதை விட சிறியதாக தெரியும் அப்படிங்கறத நபிசில அரசு சொல்லி காட்டிருக்கிறாங்க இப்ப அடுத்து நபிசில அரச மரணித்த பிறகு அங்கு பித்தினாக்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய பித்தனாக்கள் உருவாச்சு அவங்க மரணித்த பிறகு பல நபர்கள் வந்து முருத்ததாயி திரும்ப பழைய மார்க்கத்திற்கு சென்றாங்க மேலும் வந்து யூதர்களும் கிறிஸ்தவர்கள் இவ்வளவு இன்ஸ்டாகிராம சொல்லி காட்டுறாங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அங்க வந்து திரும்ப டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவர்கள் திரும்ப படையை எடுத்துக்கொண்டு தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க திரும்ப அங்கு முர்த்ததானவர்கள் வந்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க சொல்லிட்டுறாங்க அங்கு எந்த மாதிரி ஆயிருச்சு ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா சொன்ன மரணத்திற்கு பிறகு அங்கு குளிரான ஒரு மழை காலத்துல ஆட்டு இடையன் இல்லாம ஆடு எப்படி தவிக்குமோ இருளான நேரத்துல எப்படி தவிக்குமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு அப்ப அந்த சூழ்நிலையில மிகப்பெரிய ஒரு பொறுப்பு வந்து அவபுக்க கையில இருந்துச்சு அதை திரும்ப வந்து கட்டி எழுப்புவது அவபக்க அதை எப்படி செஞ்சாங்க அப்படிங்கலாம் இன்ஷாபித்துலான வரலாற்றில் நம்ம பார்ப்போம் அப்ப அனஸ்ரதில்லா சொல்லிகாரு என்னுடைய வாழ்வுல வந்து இரண்டு நாட்கள் ஒன்று வந்து என்னொரு நாள் வந்து இருப்பதிலே வந்து ரொம்ப மோசமான நாள் அந்த இரண்டு நாள் மறக்கவே சொல்லிட்டு முதல் நாள் வந்து என் வாழ்வில் சிறந்த ஒரு நாள் எதுன்னு சொன்னா நபிசுல்லாஸ்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதினாவிற்கு வந்த நாள் அது என்னுடைய வாழ்க்கையிலே வந்து சிறந்த நாள் நபிசுல்லாஸ்லம் மரளித்த நாள் இருக்கே அந்த நாள் வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே மிக மோசமான நாள் அந்த நாள போல எனக்கு வாழ்க்கையில ஏற்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களுடைய இறுதி காலகட்டத்தில் சொல்லி காட்டுறாங்க இப்ப இந்த அபிசுவாசம் மரணித்த அந்த தருணத்தில் ஒரு நேரத்தில் அவபக்க சித்திக்கு ரதில்லானு உமர் ரதில்லானோ உம்மு ஐமன் ரதில்லானுகா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போன உடனே அங்கே உம்மு ஐமன் ரதில்லானுகா அழுக ஆரம்பிச்சிடுறாங்க ரொம்ப அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுக ஆரம்பிச்சாங்க அவபக்க சித்திக்குள்ளானவும் உமர் இல்லானும் பார்த்தோம்னா ஏன்னா அபிசுவாசம் எப்பயுமே இவங்க இரண்டு பேரோட தான் எப்பயுமே வருவாங்க நபிசுலரசம் இல்லாம வரதை பார்த்துட்டு இந்த அந்த பெண்மணி அழுகிறதை பார்த்துட்டு சகாபாக்கள் இவங்களும் அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க அழுவா அழுவ ஆரம்பிச்ச பிறகு அவங்க வந்து ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னும் ரசூல்லா நம்ம கூட இல்லை இன்னொன்னு அல்லாஹுடைய வகையும் நின்றுச்சு எப்போ ரசூல்லாவுடைய மரணம் நின்றுச்சோ அதன் பிறகு வகை கிடையாது இப்ப இறைவனோடையும் ரசூலா இருக்கிற வரைக்கும் அவங்க தொடர்பில் இருந்தாங்க எந்த ஒரு தவறு செய்தாலும் எந்த ஒரு நலவு செய்தாலும் அதை அல்லா பாராட்டி அதை அங்கீகரித்து ஏதாவது தவறு செய்தாங்கன்னா அதை திருத்தி அல்லாவதாலாவுடைய வகையும் அங்கே முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத அங்கு அவர்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து அழுவ ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்தில் உம் ஐமன் ரதில்லான் வீட்டில் போன அவர் சித்திகள் ஆனவோ உமரதில்லும் நான் மிஸ் இல்லாத மட்டும் அவங்க மிஸ் பண்ணல வகையையும் மிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா இருபத்தி வருடங்கள் அவபக்கர் சித்திகள் ஆனவோ வகை கூட இருப்பாங்க எல்லா சகாபாக்களும் வகையையும் அவங்க அந்த டேஸ்டையும் உணர்ந்து இருந்தாங்க இப்ப அதையும் நமக்கு நின்றுச்சே அப்படின்னு அவங்க அதையும் அவர்கள் வந்து மிஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலமாக நாம பார்க்க முடியாது நம்ம சில அரசு வந்து மரணிக்கும் போது அவர்கள் எந்த ஒரு சொத்து விட்டுட்டு போல என்னுடைய சொத்து அப்படின்னு வீடையோ நிலத்தையோ தங்கத்தையோ வெளியே விட்டுட்டு போகல அவங்களுக்குன்னு அந்த நேரத்தில் சொந்தமாக இருந்தது சில ஆயுதங்களும் சில கோவேரி கழுதைகளும் தான் வேற எதுவுமே கிடையாது எந்த ஒரு சொத்து சேர்த்து வச்சுட்டு போனோம் அப்படிலாம் பார்க்கல நமக்கு வந்ததை நபிசுல்ல உத்திற்காக தான் கொடுத்தாங்க கடைசியாக மரணிக்கும் தருவாயில கூட ஒரு யூத நட அடகு வைத்திருந்தாங்க அவங்களுடைய சில ஆயுதங்களை அடகுலதான் வச்சிருந்தாங்க அந்த ஒரு நிலையில்தான் நபிசுலா மரணிச்சாங்க அவ்வளவு எளிமையாக வாழ்ந்து நபிசல்லாஸ்வம் இந்த உம்மத்திற்கான முழுமையான வாழ்க்கையும் இந்த உம்மத்திற்காக எப்படி வாழ்ந்து காட்டணுமோ நமக்காக எல்லா வகையிலும் நமக்காக வாழ்ந்து நமக்காக எல்லா நேரத்தையும் நமக்காக முழு சமுதாயத்தையும் அங்க எதிர்த்து வரக்கூடிய சமுதாயத்தை எதிர்கொண்டு எல்லா கஷ்டங்களையும் எல்லா துன்பங்களையும் நபிசுலாசம் நமக்காக தாங்கினாங்க நமக்காக எல்லா நிலையிலும் நபிசுலசம் வாழ்ந்தாங்க நமக்காக துவா நபிசுலாசம் இங்கும் செய்திருக்கிறாங்க மறுமையிலும் அல்லாஹடத்துல மன்றாடுவாங்க மறுமையிலும் நபிசுலாசம் சஜிதாவில் இருக்கும் போது அங்கு நபிசுலஸ்தே மலக்குகளை விட்டு அல்லாஹ் எந்திரிங்க எந்திரிங்க சுஜூதல இருப்பாங்க நபிசுலாசம் இல்லையா அல்லா நான் எந்திரிக்க மாட்டேன் நீ என்னோட உண்மை மன்னிக்கும் எந்திரிக்க மாட்டேன் சஜிதாலே தான் கிடப்பாங்க மறுமையிலும் எல்லா நிலைமையிலும் நமக்காவே வாழ்ந்த ஒரு ஜீவன் நபிசுல்லா அலசலம் அவர் இந்த ஆஹ் உலகத்தை பிரிந்த இந்த தருணத்தை வந்து சஹாபாக்களால வந்து தாங்கிக் கொள்ளவே முடியல அதே போல உமரல்லானவும் அவுபக்க சித்திகளானோ இவர்களும் இதே போலதான் நபிசுல்லா அலசலத்துடைய மரணம் இருக்குது அதே போல அறுபத்தி மூன்று வயதில் உமர் இல்லாமல் தான் மரணிச்சாங்க அவக்க சித்திகளான மரணிச்சாங்க மரணம் கூட நபிசுலாஸ்தான் ஒத்து இருந்து அவர்களுடைய மரணமும் அதே மாதிரி இருந்துச்சு அந்த அளவு அவர்கள் நபிசிலாசத்தோடு அந்த அளவு பிணைப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத என் மூலமாக பார்க்க முடியும் நபிசலாசம் எவ்வளவு நாள் மதிநாள் இருந்தாங்கன்னு பார்த்தா சரியாக பத்து வருடம் நபிசுலாசனுடைய மரணம் வந்து ரபியுலவல் பன்னெண்டு அன்று நிகழ்ந்தது அதே நாள் தான் பத்து வருடத்துக்கு முன்னதாக நபிசுல்லா அசலம் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம வரலாற்றுகள் இருந்து பார்க்க முடியும் அப்ப நபிசுல்லாஹ் அசலம் நமக்காக வாழ்ந்து எந்த தன்னலமும் இன்றி நபிசுல்லா இந்த உண்மத்திற்காக வாழ்ந்து சென்ற ஒரு மனிதர் இந்த தூதரை பத்தி நாம படிக்கணும் அவரை பின்பற்றணும் இதுதான் முக்கியமான விஷயம் ஏதோ வந்து அவருடைய வாழ்க்கையை படித்தோம் போனோம் அப்படிங்கிறது கிடையாது அதை வந்து நம்ம அச்சு பிசராம நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படிங்கிறதா இதோட நோக்கம் அப்ப இந்த தொடர் உரைய திரும்ப திரும்ப கேட்கணும் நம்ம நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இதை அவங்களை அனுப்பி கேட்க சொல்லணும் முழு உரையும் நபிசுலாஸ்து வாழ்க்கையை பின்பற்றி நம்ம நடக்கணும் அதுதான் முக்கியமானது ஏன்னா அல்ல வந்து யாரு என்ன நேசிக்கிறீங்களோ யாரு என்ன என்னுடைய பொருத்த வேலுன்னு விரும்புறீங்களோ அவர் நபியை பின்பற்றோம் அப்படின்னு நல்லா கட்டளை இட்ருக்காங்க அப்ப நபிசிலாஸ்தை நேசிக்கக்கூடிய மக்களாக நபிசிலாஸ்தை பின்பற்றக்கூடிய மக்களாக நபிசல்லா அலசிலத்தோடு நாளை மறுமையில் இருக்கக்கூடிய மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கியற வேண்டும் என்று பார்த்தித்தவனாக இந்த தொடர் உரையை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் வாகரதவன அவனுக்கு ஹம்தவில்ஹி ரப்பில் ஆலமே